அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் மூன்றாம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி நமது சுவாமிகள் ஹிமாச்சல குகைகளில் பனியோடு பணியாய் உறைந்து பாரமாசியாக இருந்து தவம் புரிந்தார்கள் உபாசனையாலோ அல்லது தவத்தினால் ஏற்படும் சித்திகளினாலோ தம்மை சுற்றி வெப்பமாக்கி கொண்டு இமயமலின் பனி குகைகளில் யோகிகள் தவம் செய்கிறார்கள் என்று கூறுவார்கள் நமது சுவாமிகள் பிறந்த மேனியாய் பஸ்மோத்துளித விக்கிரகமாய் அங்கு தவம் ஏற்றினார்கள் கைலாயத்திற்கு கடினமான குறுக்கு வழியாக பனி சேகரங்களை தாண்டி இரண்டு தடவை சென்றதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் பூமியை பாதங்கள் தொடாமல் நடப்பதற்கோ ககன மார்க்கமாக சஞ்சரிப்பதற்கோ வேண்டிய சித்திகளை பெற்றிருந்தார் போலும் இவர் பிறவியிலேயே மகா பூர்வ ஜென்ம சம்ஸ்காரங்களின் காரணமாக மேலும் யோக சாதனைகள் செய்ய துவங்கியதுமே அவர் விரும்பாவிடனும் சித்திகள் தானாக அவரை வந்தடைந்தன ஆனால் சுவாமிகள் அவற்றை லட்சியம் செய்யவில்லை தமது சித்திகளை உலகத்திற்கு வெளிக்காட்டவும் இல்லை நேபாளத்தில் உள்ள பசுபதிநாத் முக்திநாத் கஷேத்திரங்களுக்கும் தபஸ்விகள் சென்று வருவது வழக்கம் சத்குருநாதரும் அங்கு சென்றபோது ஒரு அந்தள பிரம்மச்சாரி அவரை சந்தித்து அவருடன் கூடவே சஞ்சாரம் செய்ய தொடங்கினார் அவரும் நமது சுவாமிகளுடன் ஸ்ரீலங்கா விஜயம் செய்து கதிர்காமத்தில் தங்கி தமிழ்நாட்டுக்கு திரும்பியவுடன் சீர்காழியிலே வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மகா சமாதி அடைந்தார் சீர்காழி மக்கள் அவரே கதிர்காம சுவாமிகள் என்பார்கள் அவர் மகா யோகி தபஸ்வி கதிர்காம சுவாமிகளே நமது குருநாதர் நேபாள சுவாமிகள் என்றே குறிப்பிடுவார் நமது சுவாமிகளின் சிஷ்யரான ஸ்ரீ திரிவேணிகிரி சுவாமிகள் சீர்காழியில் கதிர்காம சுவாமிகளை தரிசிக்க நேர்ந்தது இமாச்சலத்தில் ஞானானந்தரின் கடும் தவத்தை பற்றி அவர் கூறும்போது கங்கோத்திரியின் பல ஆண்டுகள் இமயமலை சாரலில் பனி குகைகளில் இடுப்பில் உடுத்திய ஒற்றை ஆடை உடனே அந்த குளிரை சிறிதும் பொருட்படுத்தாமல் வைராகித்துடன் அவர் புரிந்த தவத்தின் மகிமையை நினைவு கூறுவார்களாம் இமாச்சலத்தில் தவம் முடித்த பின் பாதிரை யாத்திரையாகவே இமயம் முதல் குமரி வரை பாரதம் முழுவதும் சஞ்சாரம் செய்து திரும்பவும் தமது குருநாதரின் சமாதி ஸ்தலமாகி ஸ்ரீநகருக்கு வந்து அங்கு சில காலம் தங்கிய பின் மீண்டும் இரண்டாவது தடையாக நாடு முழுவதும் திக்வஜயம் மேற்கொண்டார் என்று வரலாறு கூறுகிறது இந்த சஞ்சாரத்தில் நமது சுவாமிகள் பல ஜீவன் முத்தர்களை தரிசித்துள்ளார்கள் ஆண்டோரின் சமாதி கேத்திரங்களின் மகிமையை நன்கு அவருக்கு அந்த இடங்களில் தியானம் செய்வதில் தனி ஆர்வம் இருந்தது அவ்விதமாக அவர்களுடன் சூக்மமாக தொடர்பு கொண்டார் போதும் பாரதம் முழுவதிலும் உள்ள முக்கியமான தெய்வீக தரங்களையும் புண்ணிய திருப்பதிகளையும் தரிசித்தார் திபெத் பர்மா ஸ்ரீலங்கா முதலிய நாடுகளில் புத்த பிக்ஷுக்களுடன் யாத்திரை செய்து புத்த விகாரங்களில் தங்கினார் சுவாமிகளின் சஞ்சாரத்தை ஆதாரபூர்வமான தகவல்கள் எதுவும் இல்லை அவர் அவ்வப்போது பக்தர்களிடம் சில சம்பவங்களை நினைவு கூறும்போது குறிப்புகளாக கொள்ள வேண்டியுள்ளது அவர் ஸ்ரீலங்கையில் பல வருடங்கள் தங்கியிருந்ததாகும் அங்கு தாம் தமிழ் கற்றுக் கொண்டதாகவும் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா யாத்திரையின் காலத்தை நிச்சயத்துடன் நிர்ணயிக்க இயலவில்லை முதலில் அவரது ஸ்ரீலங்கா யாத்திரையை பற்றி கூறுவோம் ஸ்ரீலங்கா ஞானானந்தர் நேபாளத்தில் சந்தித்த பிரம்மச்சாரியுடன் பர்மா வழியாக ஸ்ரீலங்கா வந்து சேர்ந்தார் முருகனின் திவ்ய ஸ்தலமான கதிர்காமம் அவரை அங்கு ஈர்த்தது புராதன வேடுவர்களால் எடுத்து வளர்க்கப்பட்ட வள்ளியம்மையை கந்தல் க காதல் மனம் புரிந்து கொண்ட க்ஷேத்திரம் அது கந்த புராணத்திலும் இது இடம்பெற்றுள்ளது அருணகிரிநாதரின் பாடல் பெற்ற ஸ்தலம் வள்ளியம்மையுடன் இங்கேயே தங்கியதால் இதற்கு கார்த்திகேய கிராமம் என்ற பெயராம் அது கதிர்காமம் என்று ஆகிவிட்டதாம் சிங்கள மொழியில் கதிர கம்மா என்றால் கருங்காலி காடு என்று பொருள் கருங்காலி காட்டின் நடுவே இருந்த இடமே பிற்காலத்தில் கதிர்காமம் என்று தலமாயிற்று என்றும் கூறுவதுண்டு இத்தகே மகத்தான கஷேத்திரம் மலைகள் சூழ அடர்ந்த காட்டின் நடுவில் உள்ளது பக்கத்திலேயே மாணிக்க கங்கை என்ற நதி பெருகி ஓடுகிறது வெகு பெராதமான இந்த கஷேத்திரம் காலக்கிரமத்தில் காடு மண்டி மறைந்தது ஆனால் மாணிக்க கங்கையை அடையாளமாக கொண்டு யாத்ரீகர்கள் வந்த வண்ணம் இருந்தார்கள் வடநாட்டிலிருந்து ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் பரம்பரையைச் சேர்ந்த கல்யாணகிரி சுவாமிகள் என்ற வடநாட்டு துறவி ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் பிருந்தாவனத்தை கண்டுபிடித்தது போல கதிர்காமத்தை கண்டுபிடித்தார் அந்த சமயம் அங்கு வழிபாடு செய்துள்ள அடையாள சின்னங்கள் சிலவற்றை தவிர சிலையோ விக்கிரகமோ இல்லை ஆழ்ந்த தியானத்தில் இந்த புனிதமான ஸ்தலத்தை கண்டறிந்த அவர் அங்கேயே தங்கி நீண்ட காலம் முருகனும் வள்ளியுமே ஆதி குடிகளான வேடுவதரை சேர்ந்த சிறுவனும் சிறுமியுமாக அவருக்கு தொண்டு செய்ததாகவும் அவர் பன்னிரண்டு வருடங்கள் தவம் ஏற்ற பின்னர் தரிசனம் தந்தனர் என்றும் ஸ்ரீ முருகப்பெருமான் அக்னியப்படி கல்யாணகிரி சுவாமிகள் அங்கேயே தங்கிவிட்டார் என்றும் கூறுகிறது கல்யாணகிரி சுவாமிகள் தான் பெற்ற அனுபூதியை மந்திரங்களாக வடித்து ஒரு எந்திரத்தில் பொதித்து அங்கு அந்த காலத்தில் இறங்கை அரசன் நிறுவிய கோவிலில் அதை ஒரு மரப்பேழியில் வைத்து பிரதிஷ்டை செய்தார் அதை ஷட்கோணயம் என்பார்கள் கல்யாணகிரி சுவாமிகள் சமாதியானது அவர் சமாதியில் இருந்து நல்முத்து வர்ணம் உள்ள ஒரு லிங்கம் கிளம்பியது அதனால் அவரை முத்துலிங்க சுவாமிகள் என்று கொண்டாடுகிறார்கள் முருகன் ஆலயத்திற்கு அருகிலேயே அவர் சமாதி அமைந்துள்ளது கதிர்காம ஆலயத்தில் விக்கிரக ஆராதனை கிடையாது புத்தர் கோவில்களைப் போல கோவிலுக்கு பின் போதி விர்கம் என கூறப்படும் ஆலமரம் இருக்கிறது இதை சர்வ சமய சமரச கோவில் என்று சொல்லலாம் பௌத்த மதத்தினர் இந்த கோவிலுக்கு உரிமை கொண்டாடுகிறார்கள் இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் கூட இங்கு பிரார்த்தனைகளை செலுத்துகிறார்கள் அந்த கோவிலில் ஒன்றன் ஒன்றாக ஏழு திரைகள் இருக்கின்றன ஏழு திரைகளுக்கு அப்பால் கல்யாணகிரி சுவாமிகள் பிரதிஷ்டை செய்த எந்திரம் பெட்டியும் மூலஸ்தானத்தில் வேலும் இருக்கிறது கோவில் பூஜைகளை சுப்புராலை என்ற கப்புராலை என்ற சிங்கள ஜாதியை சேர்ந்தவர்கள் செய்கிறார்கள் கல்யாணகிரி சுவாமிகளின் பரம்பரையினர் கதிர்காமரத்தில் வந்தனர் பிற்காலத்தில் ஒரு வடநாட்டு சாது அங்கு வந்து பல வருடங்கள் தவம் புரிந்தார் கேசவபுரி என்ற தீட்சா நாமம் பெற்ற அவரும் ஸ்ரீசங்கர பரம்பரையை சேர்ந்தவர் அவர் உணவு உண்பதில்லை பால் மாத்திரம் குடிப்பார் ஆகவே பால்குடி பாபா என்ற பெயர் பெற்றார் அவரங்கு மிக மிகவும் பிரசித்தமானார் காஷ்மீர் மகாராஜாவின் சேனையின் அதிபதியாக இருந்து இளம் பிராயத்தில் துறவரம் பூண்ட சூரஜ்புரி என்பவர் கேசவபுரியுடன் வந்து சேர்ந்தார் இவ்வாறே புரி கிரி என்ற ஆம்னாய பரம்பரை ஸ்ரீலங்கையில் இருந்து வந்துள்ளது கதிர்காமத்தில் பல சித்தர்களும் தபஸ்வைகளும் வாழ்ந்து தவம் ஏற்றி வந்ததால் வடநாட்டிலிருந்தும் பல யோகிகள் இங்கு வந்தனர் போலும் இங்கு இருந்து வந்த கிரி பரம்பரைக்கும் நமது சுவாமிகளுக்கும் தொடர்ந்து இருந்திருக்கலாம் என்று எண்ணம் உண்டு ஆனால் அவர் எவ்வாறு எப்போது ஸ்ரீலங்கை வந்து சேர்ந்தார் என்பதை சரிவர அறிய முடியவில்லை நேபாள சுவாமிகளும் ஞானானந்தரும் சில வருடங்கள் கண்டி கதிர்காமம் என்ற இடங்களில் நிம்மதியாக தவம் செய்ததாகவும் அங்கேயே தமிழ் கற்றுக்கொண்டார் என்றும் அவர் கூறியுள்ளார் ஹட்டன் என்னும் இடத்தில் யாரும் செல்ல முடியாது என்று சொல்லப்படும் அபாயகரமான அந்தோணி மலையில் ஏறி ஏழு நாள் கடும் சாதனை நமது குருநாதர் புரிந்துள்ளார்கள் சித்தர் பரம்பரை என்று ஒன்று இருந்து வருகிறது எதேச்சியாக வாழ்ந்து வந்த இவர்கள் பொது சமூக வாழ்க்கையிலிருந்து விலகி ஏகாதனத்தையே நாடினர் அடக்கமே உருவமாய் அமைதியே அணிகலனாய் கொண்டு இலை மறைவு காய் மறைவாய் வாழ்ந்து வந்த இந்த சாதுக்கள் எல்லா ஆசைகளையும் துறந்து ஆன்மீக நெறியில் முழு நிறைவு பெற்றும் தங்களை பற்றிய தகவல்களை பிறர்க்கு கூறாமல் இருந்து வந்தார்கள் வடக்கே யாழ்ப்பாணத்தில் நீராவி அடியில் கடையீர் சுவாமிகளும் தெற்கே நாவலப்பட்டி குவீன்ஸ்பிரையில் நவநாத சித்தரும் மேற்கு திசையில் கொழும்பு முகத் துவாரத்தில் பெரிய யானைக்குட்டி சுவாமிகளும் கிழக்கே காரைத்தீவில் சித்தானைக்குட்டி சுவாமிகளும் தமது சமாதிகளில் விளங்கி ஈழத்து சித்த பரம்பரையின் மகிமையை சாதகர்களுக்கு உணர்த்தி இன்றும் வழிகாட்டி வருகின்றனர் அவர்கள் சிலருடன் தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டில் திருமூலர் மரபில் வந்த சித்தர்களின் தவையோகை நெறியை கற்றவர் உண்டு நமது குருநாதரும் கதிர்காம சுவாமிகளும் அவ்வாறே தேர்ச்சி பெற்றார்கள் என்று எண்ணுவதற்கும் இடம் உண்டு இதனுடைய தொடர்ச்சியை நாளை காண்போம்